permal mari permal yamadu kula devam aa ga na na ga na சம்பந்த நிச்சயமா படிச்சு விடுவேன் நல்லா படிச்சவர்தான் அவர் எழுதியிருக்கிறார் விநாயகர் பாடல் எழுதி இது சரியா பிடியதன் உரிமை பாட்டு வந்து திருஞான சம்பந்தருடைய தேவாரம் சம்பந்தருடைய தேவாரத்தில் சிவனை தவிர அம்பிகைக்கு கூட பாடல் கிடையாது விநாயகருக்கு கூட பாடல் கிடையாது முருகனுக்கு பாடல் கிடையாது எந்த தெய்வத்துக்கும் பாடல் கிடையாது சிவன் ஒருவனுக்குத்தான் பாடல் நீங்க கேட்கலாம் அவருக்கு ஏயா இந்த பொறாம எல்லா தெய்வத்தையும் பாடி ஏக தெய்வம் அவன்தான் அவன்தான் என்று உணரப்பட்டது ஜனாதிபதி ஒருத்தரா தான் இருக்க முடியுமே தவிர இல்ல அப்துல் கலாமும் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தாப் சொல்ல முடியுமா அவர் ஒருத்தர் தான் அதே போல முழுமுதற் கடவுள் சிவன் ஒருவனே வேற ஒருவன் கிடையாது என்பது திருஞான சம்பந்தருடைய முடிவு திருநாவுக்கரசருடைய முடிவு சுந்தரருடைய முடிவு சொல்ல போனால் பன்னிரண்டு திருமுறை ஆசிரியர்களுடைய முடிவு அது நான் உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனாலே கணபதி வர அருளினன் யாரு பலிவலத்தில் இருக்கிற சிவன் இந்த கணபதியை அருளி செய்தான் அவனு சொல்லிட்டார் எனக்கு ஒருத்தர் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறாருன்னு வச்சுட்டுங்கோ இந்த பையன்கிட்ட கொடுத்து என்ன இவர் சொல்ல முடியும் அதே போல விநாயகரை அவன் அருளி செய்தான் அவன் கொடுத்தான் கொடுத்தவன் பரமசிவன் என்பதுதான் அந்த பாட்டினுடைய பொருள் அல்லவா இது உங்களுக்கு தெரியும் தானே நல்லா படித்தவர் தான் அந்த புத்தகத்தை போட்டிருக்கிறார் எனக்கு மிகவும் வேண்டியவர் நான் இன்னும் அவருக்கு கடிதம் எழுதலை எழுதணும் மறந்தும் நீங்கள் அது விநாயகர் பாட்டுன்னு சொல்லி விடாதீர்கள் யாராவது சொன்னாங்கன்னா இது கிடையாது நீ வேணா தருமர சாமிநாத போய் கேட்டுக்கணும்னு சொல்லிவிடுங்க உங்களுக்கு அதை சொல்ல முடியலன்னா அதே மாதிரி நங்கடம்பனைன்னு ஒரு தேவாரம் இருக்கு அது அப்பர் பாடியது அப்பரும் முதல்ல இருந்து கடைசி வரல சிவனைத்தான் பாடியிருக்கார தவிர வேற ஒரு தெய்வத்தை அவர் பாடல அப்ப வேற ஒரு தெய்வத்தை இகழவில்லை என்பதும் நீங்க கருத வேண்டிய ஒன்று திருஞாசம் மந்திரோ திருநாவுக்கரசோ மாணிக்க சிவனை தவிர வேற ஒரு தெய்வத்தை பாடவில்லை என்பதும் ஒன்று இரண்டாவது வேற ஒரு தெய்வத்தை பாடவில்லை என்பதும் ஒன்று வேற ஒரு தெய்வத்தை அவர் இகழவில்லை என்பதும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சில பேர் என்ன பண்ணுவான் ஒருத்தனை புகழ்ந்து சொல்லணும்னு சொன்னா இன்னொருத்தனை இகழ்ந்து சொல்லி விடுவான் உண்டு ஆமா இங்க அப்படி கிடையாது திருமாலையை முதற்கொண்டு போற்றித்தான் சொல்லுகிறார் திருநாவுக்கரசரும் திருஞானசம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் இல்லையா ஆமா அம்பிகையை கூட போற்றித்தான் சொல்லுகிறார் ஆனா அம்பிகைக்காக தனியா பாடல் கிடையாது இல்லையா ஆமா அதே மாதிரி நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் அடியேனையும் தாங்குதல் என்கடம்பனி செய்து கிடப்பதே என்பது பாட்டு நான் கடம்பனை பெற்றவள் பங்கின பெருமை போச்சு இப்ப இல்லையா அம்பிகையோட கணவன் முருகனை கொடுத்த கடவுள் அப்படின்னு வந்துருது ஆமா அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா முருக வணக்கம் சொல்லி இந்த பாட்ட போட்டிருக்காரு நல்லா படித்தவர் தான் சித்தாந்தம் படித்தவர் தான் சித்தாந்தமும் படித்து விட்டு இந்த தெளிவு அவருக்கு வரலன்னா என்ன அர்த்தம் சித்தாந்தத்தை தெளிவா அவருக்கு சொல்லல அவரு புரிந்து கொள்ளல அப்படிங்கிறது என்ன வேண்டிய ஒன்று நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுவேன் எனக்கு மிகவும் வேண்டியவர் அந்த புத்தகத்துல என்னை பத்தியும் நல்லா எழுதியிருக்கிறார் ஆமா அல்லவா நல்லா நீங்க பார்த்துங்க இன்னொன்னு சொல்றேன் பன்னிரண்டு திருமுறையில முதல்ல எடுத்த உடனே விநாயகர் வணக்கம் கிடையாது பிரியான்சு முதல்ல எடுத்த உடனே சிவனைத்தான் பாடி விட்டாரு தோளுடைய சவியன் அதே போல திருநாவுக்கரசர் முதல்ல எடுத்த உடனே கூற்றாயினவாருன்னு தான் பாடினாரே தவிர பிள்ளையாருக்கு பலன் கிடையாது முருகனுக்கும் பலன் கிடையாது உமையா அழுக்கும் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்த உடனே தான் சொன்னாரே தவிர விநாயகருக்கோ முருகனுக்கோ அைக்கோ வேற ஒரு தெய்வத்துக்கோ பாடல் கிடையாது இப்ப திருவாசகத்தை எடுத்தீங்கன்னா எடுத்தோன்னு நமச்சிவாய வாழ்க்குதான் வருதை தவிர வேற ஒரு தெய்வத்துக்கு இல்லை அப்படிங்கறத நீங்க எண்ணணும் இல்லையா அதோட வேற ஒரு தெய்வத்தை அவர் அவர்கள் இகழவில்லை என்பதும் நீங்க எண்ணி விட வேண்டும் இல்லையா கோபம் வருர்மனியக்காரரும் நல்லா வாதிப்பார்கள் அப்படிதான் சொல்லணும்பப்பு அது அதே மாதிரி திருஞானசி மந்தரும் விநாயகர் பாட்டு முதல்ல பாடல திருநாவுக்கரசரும் அப்படி சுந்தர அப்படி மாணிக்கவாசகரும் அப்படி அதே மாதிரி திருவிசைப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே தில்லி சித்தம்பரத்துக்கு தான் பாட்டு இருக்கே விநாயகருக்கு இல்லை என்பதை நீங்கள் கருத வேண்டும் இல்லையா அதே மாதிரி திருமூலர் திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்து கரத்தனை முதல்ல போட்டிருப்பாங்க ஆனால் போட்டிருப்பாங்களே அதுதான் முதல்ல பாடினார்னு திரு சேக்கிலார் பெருமான் சொல்லல ஒன்றவன் தானே தான் பெருமான் சொல்றார் என்பதையும் நீங்கள் நினைவு அப்ப திருமூலர் கூட முதல்ல விநாயகருக்கு பாடல அதே மாதிரி பதினோராம் திருமுறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோராம் திருமுறை சிவன் அருளி செய்த திருமுக பாசுரம் முதல்ல இருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி பாடிய விநாயகர் தோத்திரம்லாம் அதுல இருக்கு இல்லையா ஆனா முதல்ல இல்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் அதே மாதிரி பெரிய புராணத்தை எடுத்தீங்கன்னா பெரிய புராணத்துல விநாயகர் வணக்கம் மூணாவது பாட்டா வருது முதல் பாட்டுல எடுத்த உடனே உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் வருது அல்லவா இதனால விநாயகரை இகழ்ந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் மறந்தும் எண்ணி விடாதீர்கள் ஆமா வேறொரு தெய்வத்தை இகழவில்லை என்பதும் பன்னிரண்டு திருமுறையில நீங்கள் எண்ணிக்கொள்ளணும் திருமாலை முதற்கொண்டு போற்றித்தான் சொல்லுகிறார்கள் ஆனால் முதல் தெய்வமாக வச்சு எண்ணப்படவில்லையே தவிர என்னுடைய மனைவி தம்பி வீட்டுக்கு வந்தான்னா வாங்கன்னு சொல்லி தென்னையில் உட்காரவோ உள்ள உட்கார வச்சோ ஒரு தமிழர் தவறு ஒன்றும் இல்லையே கொடுக்காம இருந்தால்தான் தவறு ஆனா அவளை தனிய தனிமையில இவரோ அவ்ளோ சந்திச்சா அதுதான் தப்பு இல்லவா ஆமா இதனை கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாராவது தெரியாம இருந்தார் கொஞ்ச எனக்கு அந்த புஸ்தம் அனுப்பிச்சவரு நன்றாக சித்தாந்தம் படித்தவர் நன்றாக திருமுறை படித்தவர் அவர் தான் எக்கர் இல்லையா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பெரிய புராணத்தை எடுத்தீங்கன்னா உலகளாம் வளர்ந்தவதற்கு இவன் முதல்ல இருக்கும் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாளுமாங்கிறது ரெண்டாவது பாட்டா இருக்கும் அதுக்கு எந்த பாத்தீங்கன்னாக்கா எடுக்கும் மாக்கதை இந்தமிழா விநாயகர் வணக்கம் இருக்கிறது ஆமா முதல்ல கூட சொல்ற மூணாவது மூணாவது இந்த விநாயகரை சொல்றார் அவர் எடுக்கும் மாக்கதை இந்தமிழ்ச்சை விழாய் நடக்கும் மேன்மையின மக்கள் செய்தியிட கடக்கை ஐந்து விழித்தாழில் ஈடி கடற்கழத்தை கருத்தொழியுத்துவோம் என்பது பாட்டு இல்லவா விநாயகருக்கோ வேறொரு தெய்வத்திற்கோ பாடல் பதினோராம் திருமுறையில இருக்கிறது விநாயகர் பாடல் இருக்கிறது பத்தாம் திருமுறையில அம்பிகைக்குன்னு தனியாவே தோத்திரம் பண்ணிருக்காரு ஆமா அந்த தோத்திரங்கள்லாம் படிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அம்பிகை தோத்திரம்னா நீங்க படிக்க மாட்டீங்க அப்படி இருக்கு அதுல இல்லவா ஆமாம் திருமூலர் திருமந்திரம் மந்திரத்தில் அம்பிகை பற்றி வர்ற இடம் சொல்றேன் நினைவுக்கு வரல நினைவு வரும்போது சொல்றேன் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சுந்தரமு இப்போ நான் முதல் மாதம் சித்திரை மாதம் திருஞான சுமுந்திர தேவாரமாக உங்களுக்கு சிலதை பாடி காட்டினேன் வைகாசி மாதம் சித்திரை மாதம் நாவுக்கரசர் பாடலாக பாடி காட்டினேன் மாதம் திருஞான சுமுந்திர சிலதை பாடி சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் ஜோதியில கலந்தார் திருப்புகலூர்ல திருநாவுக்கரசர் அவங்கலாம் இறக்கலை உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த உடம்போடு ஆண்டவனை சேர முடியும் என்று தமிழ்நாட்டில் இருந்த பெரியவர்கள் நிரூபித்ததுல கடைசியாக நிரூபித்தவர் வல்லற் பெருமான் வடலூர் வள்ளற்பெருமான் அதுக்கு ஒருபாடு பட்டினத்தார் அவங்க பட்டினத்தார்லாம் குறைச்சலா சொல்ற நீங்க எண்ணெய் விடாதீர்கள் நல்ல ஒரு பெருமக்களோடு வச்சு எண்ண முடியவில்லையே தவிர பட்டினத்தார்னா அபூர்வமான பாடல்கள் இல்லையோ பட்டினத்தார் பாடல் இரண்டு கேசட் நான் பாடி இருக்கிறேன் அபூர்வமான பாடல்கள் இல்லையா அதே மாதிரி பாம்பன் சுவாமி பாம்பன் சுவாமி இருந்தா போனாரு சமாதி அதே மாதிரி எல்லோருமே இல்லையா ஆமா நல்ல பெருமக்கள் அப்படி ஆடி மாதம் ஆடி மகத்தில் மாணிக்கவசம் ஆடி சுவாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு இந்த உடம்போடு வெள்ளையான ஏறி கைலாயத்துக்கு போனார் என்று பெரிய புற வரலாறு இந்த வரலாறு நமக்கு தெளிவாக எழுதினவர் யார் தெய்வ சேக்கிடாரு பெருமன் தான் எழுதினவர் சந்தேகம் வர ஒரு சந்தேகம் கிடையவே கிடையாது சண்டை போட்டுக்க வேண்டியது இல்லை தமிழுக்கு ஒன்றும் வலிமை இல்லைன்னு யாரும் சொல்லிவிட முடியாது சொன்னால் அது அப்பட்டமான தப்பு என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமாம் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் தான் திருத்தொண்ட தொகை நமக்கு பாடி வைத்த பெரியவர் இல்லையா அறுபத்து மூன்று வரலாறை தெளிவாக முதல்ல பாடி வைத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அதை தெளிவாக பின்னால் பாடி வச்சதுதான் கொஞ்சம் விளக்கமாக பாடி வச்சது தான் நம்பி ஆண்டார் நம்பி பதினோராம் திருமுறையில் இருக்கிறது திரு என்று அதற்கு பேர் அந்த திரு விளக்கம்தான் பெரிய முராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்டுடைய மிக தெளிவாக எந்த வகையிலையும் குறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது சுந்தரவருடைய தேவாரத்தில் ஒரு சிலதை நான் போன மாதம் பாடி காட்டியிருக்கணும் போன மாதம் நான் இங்கே நிகழ்ச்சி நிறைவேற நடைபெறவில்லை காரணம் என்னுடைய கண் அறுவை சிகிச்சை இல்லையா ஆமாம் ஆனால் இன்னைக்குதான் அறுபது நாள் முடிகிறது அதனால இப்போ சுந்தர தேவாரமாக சிலதை நான் உங்களுக்கு பாடிக்க உங்களுக்கு தெரியும் எங்க வாத்தியார் சொல்லுவார் நீ பாட உட்காந்தீங்கன்னா நீதான் புட்சாலி கேட்கிறவன் தான் மடையான்னு நீ நினைக்காத ஒன்ன விட புட்சாலி தான் உட்கார்ந்து கேட்கிறான் பாரு இந்த விஷயத்தை எங்க வாத்தியார் எனக்கு படிக்கும் போதே சொன்னவர் இப்ப மறந்தா போயிருக்கும் கேட்க வந்திருக்கிறோம் ஒன்ன விட புத்தாலி அப்படின்னு ஒரு புத்தியை எனக்கு கொடுத்தவர் என்னுடைய ஆசிரியர் பெருமான் நான் அன்னைக்கும் அதை நினைச்சு கொண்டுதான் இருக்கிறேன் இன்னைக்கும் நினைத்து கொண்டு தான் இருக்கு இப்போ சங்கர் இருக்காரு நித்யானந்தன் இருக்காரு அவர்லாம் மட்டும் நம்மளை நல்ல தேவாரத்தை படித்தது என்னை விட சங்கருக்கு நிறைய பாட்டு தெரியும் ஆமாம் அதனால எல்லோருக்கும் நன்றாக தெரியும் சொல்றதுக்குன்னு என்ன பிடிச்சி போட்டிருக்காங்க அந்த மேடையில் அதனால நான் சொல்கிறேன் அல்லவா ஆமாம் அந்த புண்ணியத்தை தமிழ சங்கம் எனக்கு கொடுத்துருக்கிறது இல்லையா தேவாரத்துக்குன்னு ஒரு இடம் எங்கேயுமே கிடையாத மடங்கள்ல பாடி இருந்தாங்க அதுவும் இப்போ கூட கோவிச்சிருவான் மடங்கள்ல எல்லாம் அஞ்சு ஓதுவாறு ஆறு ஓதுவாறு இருந்தாங்க இப்போ மடங்கள்லாம் ஒரு ஓதுவாறு கூட இல்லை ஆமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவாரத்து மேல விருப்பு இருக்கோ வெறுப்பு இருக்கோ என்னால சொல்ல முடியல இப்ப தருமபுரி மடத்துல ஒரு ஓதுவாரும் இல்ல நிச்சயமா எனக்கு தெரியும் திருவாவளதுரையில இருந்து ஒரு ஓதுவாரன் தான் அங்கேயும் அதே கதி தான் சொன்னான் நான் தருமபுர மடத்துக்கு வந்தபோது அஞ்சு ஓதுவார்கள் அங்க இருந்ததை நான் பார்த்தேன் பாட்ட நான் அது வர வர அஞ்சு ஓதுவார் ஐம்பது ஓதுவாராக மாறி இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அஞ்சு ஓதுவாருக்கு சைபராக வந்ததுன்னாக்கா எப்படி அதை நான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் எனக்கு அஞ்சு ரூபா பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க திடமணி ஒன்றுமே கொடுக்காமல் நிறுத்திவிட்டீங்கன்னா என்றைக்கும் கொடுத்தவர் இன்றைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு தான் நான் சொல்ல வேண்டியவரும் இல்லையா அது மாதிரி தருமபுரத்தில் நான் மடத்துக்கு நான் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்தேன் அன்னைக்கு அஞ்சு ஓதுவார் இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தருமே கிடையாது ஒருத்தரும் கிடையாது தேவாரமே கிடையாது ஏன் இந்த அவலநிலை ஓதுவார்கள் சரியில்லைன்னு அவங்க சொல்றாங்க அதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது நம்ம மனைவி கூட தான் சில வேள நம்ம சொன்னபடி கேட்கல அதுக்காக விரட்டி விடுறது அவளை விரட்டலாமா சரியா அது ஏத்துக்கொள்ள முடியாது ஏத்துக்கொள்ள முடியாது ஆமா அது மாதிரி இன்னைக்கு ஒரு ஓதுவார் கூட இல்லைன்னு சொன்னால் அதுக்கெருமே அவன் மூவாயிரம் கேட்குறான் நாலாயிரம் கேட்குறான்னா பாக்கி எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் கொடுக்குறதுக்கு தெரியுதா இதுக்கு மத்தம்தான் தெரியலையா நாற்பது ஓதுவாரை வச்சா ராஜராஜ சோழன் வரலாறுல படிக்கிறம நாம அது எப்படி அன்னைக்கு இடம் கொடுத்துரு இன்னைக்கு இடம் கொடுக்கல அதெல்லாம் நான் ஏற்று முடியாது அதை விட்டு விடுவோம் என்னைக்கு அவங்களுக்கு அந்த நல்ல புத்தி வருதோ அன்னைக்கே ஆண்டவன் ஆண்டவன் அருளி செய்தான்னு நம்ம விட்டுவிடுவோம் அவங்களுக்கு அந்த நல்ல புத்தியை கொடுக்கட்டும்னு நான் குறிஞ்ச சம்பந்தரையும் அந்த அந்த இருபது இருபத்தஞ்சி மகா நான் வேண்டிக்கிறேன் இல்லையா அதை தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது நான் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க இல்லையா ஆம் விட்டுடுவோம் கடவுள் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து தேவாரம் தான் கேட்கணும் நம்ம மடத்துல பத்து ஓதுவாராவது இருக்கணும் அப்படி செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த ஆதி குருமூர்த்தி அவர்களுக்கு என்னை கொடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்படும் என்று சொல்லி விட்டுவிட்டு சுந்தரர் சொல்லுவோம் சுந்தரர் கைலாகத்தில் இருந்தவர் சிவனுடைய உருவம் தான் சுந்தரர் சுருக்கமா சொல்லிவிடுறேன் உங்களுக்கு அவர் பூமியில பிறக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அதுக்கு என்ன சொல்றாங்க என்ன சொல்றார் அவர் பூமியில பிறந்த தொகையை பாடுவார் திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைக்கும் அதனால்தான் ஆண்டவன் அவரை பூமியில பிறக்க செய்தான் அப்படின்னு சேக்கிலாரு பெருமான் சொல்றார் தடுத்தாட் கொண்ட புராணத்தில் படிச்சு பாருங்கோ நிச்சயமாக கொடுப்பதற்கே ஒரு நாயன்மார் அவர் அறிந்தார் திருத்தொண்ட தொகை எவ்வளவு பெருசு எவ்வளவு மரியாதைக்குரியது எவ்வளவு தெய்வீகமான பாடல் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சைவனாக பிறந்தவன் திறந்தோறும் அந்த பதினோரு பாடலும் சொல்லப்பட வேண்டும் என்று கருத்து அந்த பதினோரு பாட்டிலையும் நான் சொல்லாத நாளே கிடையாது ஆமா இன்னைக்கு கூட நாலு மணிக்கு தான் எந்திரிச்சேன் நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் எல்லா வேலையும் நடக்கும்போது அந்த திருத்தொண்ட தொகையும் சொல்லிட்டு சொல்லிவிட்டுதான் பூஜை செய்து வந்தேன் தவறுறதே கிடையாது ஆமா அதுதான் உண்மையான சைவனுக்கு இலக்கணம் என்பது இப்போ அந்த திருத்தொண்ட புராணத்தை சொல்லட்டுமா இப்ப வயசட்டுமாங்கிறதுக்காகவே தான் சுந்தரரை இந்த நில உலகத்துக்கு அனுப்பிச்சான் கைலாயத்தில் இருந்தவரை கைலாயத்துல இருந்தவரை நில உலகத்துக்கு போய் அதுல திருவாரூருக்கு போய் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களே பாடிவை சைவர்கள்லாம் அதை படிச்சு நல்ல கதியை அடையட்டும்னு எண்ணி செய்திருக்கிறான்னு சொன்னா அப்ப அந்த தேவாரம் எவ்வளவு உயர்வு என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சைவத்தில் பெரியவங்களா இருக்கிறவங்களாம் எண்ண வேண்டிய பெரியவங்களா இருக்கிற எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்ப அந்த பதினோரு படம் நான் விரும்புற சொல்லிவிடுறேன் உங்களுக்காக சைவத்துக்காக இல்லையா அடியார்கும் அடியே இந்த வரியை சொன்னவர் திருவாரூர் சிவன் இல்லையா ஆமா சுந்தரர் கேட்கிறார் சிவனை இந்த அடியார்கள் எல்லாம் நான் எப்படி பாடுவேன் எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு கேட்கிறார் அப்ப சிவனே சொன்னா நான் தில்லை வாழந்தனதும் அடியேன் தெய்வீகம் இல்லைன்னு நம்ம எண்ண முடியுமா எண்ணலாமா சொல்லலாமா மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இந்த வரி சொன்னது இல்லையேன் ஏ ஏற்படியேன் இளையாந்தன் குடிமாரியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் அள்ளிமென்டார் நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தவர்கள்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார் இதைத்தான் பட்டினத்தார் எண்ணி பார்த்தார் நாயன்மார்கள் தான் எவ்வளவு பிரியவர்கள் மாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்லே நல்லேன்னு சொன்னாரு மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே நாளாறில் காலத்தி அப்பருக்கே நான் ஆளாவது எப்படின்னு கேட்கிறார் இப்ப ரெண்டு மூணு சொன்னாலே ஒரு பாதம் ஒரு பான பதமா நமக்கு அமைய அந்த நாயன்மார நம்மளை கும்பிட்டம்னா நல்ல புத்தியாவது நமக்கு வந்து சேருமே வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொருள் சூழ் குந்தையால் வரும் கடியேன் அல்லிமென் முல்லை கடியேன் அம்மா இருக்கேன் நடிகார்க்கும் அடியேன் கலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடமூறி கலை என்ற நடிகார்க்கும் அடியேன் மலைமறிந்த தோல் வள்ளன் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடிகார்க்கும் அடியேன் அரைமலிந்த புனல் மங்கையா கடியேன் ஆரூரன் அம்மா உண்மையால் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கு முசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருமுனுக்கு தொண்டனம் அடியார்க்கும் அடியேன் பெருமானுக்கடியேன் ஆரூரன் இளம் மானுக்காடு திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகாக்கும் அடியேன் பெருநம்பி குளச்சல் இதனடியாக்கும் அடியேன் பெருமிடலை பேயாற்கும் அடியேன் நம்பி அடியா குமடிய அடியா குமடியே ஒரு துன்பு சாத்தமங்கை நீலனக்கக்டியே அருன்பில் அவிந்தி அடியா குமடிய அடியே ஆதி ராகிலம்மா நகே பம்பராவரிவண்டு மனனார மலரும் மதுமலர கொண்டையனடியாரே எம் வீரன் சம்பந்தனடியா குமடிய அடியே ஏயன் மங்கரி காமனடியா குமடிய அடியே மரவாது கல்லறிந்த சாக்கியர்கடியேன் சிறப்பு அடியேன் செங்காட்டம் சிறுத்துண்டற்கடியேன் திருச்செங்காட்டங்குடினு உங்களுக்கு இந்த கதை தெரியும் சோறு போட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் சிவனடியார் ஒரு தங்க வந்து சாப்பாடு வேணும் சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு நாம இந்த சாப்பாடுலாம் நான் சாப்பிட மாட்டேன் பசுக்கறி தான் சாப்பிடுவேன்னா பசுக்கறியா சாமி நான் வெஜிடேரியனோ பசுன்னு இந்த நாலு கால் பசு இல்லை ரெண்டு கால் பசுதான் எப்படி தெரியுமா ஒரு குடிக்கு ஒரு பிள்ளை அஞ்சு வயசா இருக்கணும் அம்மா பிடிக்கணும் அப்பா அறியணும் அந்த கறி தான் சாப்பிடுவேன் என்ன ஒரு சாமியார் அப்படி வந்து கேக்குறான்னு உன் பிள்ளையை அறிஞ்சு போடு அதான் சாப்பிடுவேன் எனக்கு பிள்ளை இல்லை நல்ல வேலையா அந்த சாமியார் அந்த தடியும் அந்த தலைமுடியையும் தாடியையும் பிடிச்சி அடிச்சேன்னா இந்த மெட்ராஸ் எல்லை தாண்டி கிண்டி தாண்டி தாம்பரம் தாண்டி கொண்டு விட்டு வந்துடும் குரகார பாவி இந்த நாட்டில் இருக்கிறதா தப்புடா அப்படின்னு நான் என்ன நீங்க கூட அப்படித்தான் செய்வீங்க அவர் கோபப்பட்டாரா இல்லையே சாமி சின்ன பிள்ளைய கறி வேணுமா உங்களுக்கு என்னட்டு அஞ்சு வயசு பையன் இருக்கான் நான் அறிஞ்சு போடணும் கோபத்தை எல்லாம் விட்டு விட்டு ஆசையெல்லாம் விட்டு விட்டு எப்படி சொல்லிருக்காரு பார்த்தீங்களா இன்னைக்கும் அந்த கதை ஜனங்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த கதை இருக்கிறதல்லவா ஆமா சாப்பாடு ஒருத்தனுக்கு போட முடியுமா உள்ள கறி அறிஞ்சு போட்டாருன்னு இன்னைக்கும் சித்திர மாசத்துல அந்த திருச்செங்காட்டங்குடி நடக்குது அல்லவா அது அந்த விழா திருச்செங்காட்டங்குடிக்கு போனாரு எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி நடந்தது விஞ்ஞான சம்பந்தரங்க போனார் ஆஹா சீராளனுடைய தந்தை பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த இடம் அல்லவா இது அப்படின்னு நினைக்கிறார் தேவாரத்துல அவரை வச்சு பண்ணார் Up to the summer band, студ there is <laughs> a Harriet Gottmali stage. hesitate to communicate with Ranil Ko intensively திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடி போன இவர் நினைப்பு தான் வருது இல்லையா பெங்கால் விளையாடும் பெருமான திருஞான சம்பந்தரும் புகழ்ந்து சொன்ன பரஞ்சோதி முனிவர் சிறு தொண்டர் அல்லவா இது எப்ப நடந்ததுல எதுக்காவது காலம் தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனா தெய்வ சேக்கிடாரு பெருமான் அழகா எழுதி வச்சுட்டு இருக்கா ஆமா செங்காட்டங்குடிமேய்தொண்டர்கடியே செங்காட்ட குடிமையை கொடைக்களறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றம் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மாறு காலே இல்லாத புலவர்க்கும் கைதளின் கி வந்தோனையார்க்கேன் ஐயடிகள் காடவர்கள் அடியார்க்குமடியேன் ஆரூரன் ஆரூரியம் இந்த ஐயடிகள் காடவர்கோன் பன்னெண்டு பாட்டோ இருக்காரு கேத்திர வெண்பா அப்படின்னு ஒண்ணு பன்னெட பதினோராம் திருமுறையில் இருக்கிறது தேவகானமான பாடல் உந்தி நடந்து ஒரு இருமை தேரி வந்து ஆ... உந்தியும் நடந்து றி நொந்து இந்த வயசான நிலையை சொல்றாரு நான் கம்பு வச்சுக்கிட்டு தான் போறேன் எனக்கு எண்பத்தஞ்சு வயசாகு நான் சின்ன பிள்ளைல நடக்கவே தெரியாது எனக்கு ஓடத்தான் தெரியும் எங்க அம்மா ஓடாதே ஓடாதே ஓடாதே ஓடாதே நடந்து போடா நடந்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி என்ன வளர்த்தாங்க இன்னைக்கு இந்த கொம்பு இல்லாம நடக்க முடியாது உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல குந்தி நடந்து இந்த நாட்டு மொழியில பாட்டு சொல்றாரு பாருங்க குந்து உட்காரு சொல்லுவதை குந்துன்னு சொல்றது ஒரு நாட்டு பழக்கம் குந்தி நடந்து ஒரு கைக்கோள் நொந்து இருமும் போது நொந்து இரும்தான் அந்த இருவர் சளிய எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க நொந்து இருந்து உந்தி வா வந்து உந்தி ஐயாரு வாரு வாயு சளினால்தான் நான் கூட கஷ்டப்படுறேன் எனக்கு மருந்து தான் சளி ஜாஸ்தியா இருக்கு சாமி உங்களுக்கு ஒவ்வொரு மாசத்துக்காக சளி ா இந்த நீதி பதினோராம் திருமுறையில் இருக்கிறது பன்னெண்டு பாடலும் என்னமோ இருக்கு நான் கேசத்துல பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன் அழகான பாடம் இல்லையா ஐயடிகள் காடவர் உன்னடியா இருக்கும்படியே ஆறு ஊரன் அம்மா அனுக்கள் அந்த பன்னெண்டு தான் அவர் பாடியிருக்காரு பன்னெண்டு பாட்டும் பன்னெண்டு கோடி கொடுத்தா கூட கிடைக்காது ஆனா பாட்டு எழுதவே முடியாது அதையும் போற்றுவதில்லை அதை பாடுறவனையும் போற்றுவதில்லைன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க சைவர்கள் நான் என்ன பண்ணுவேன் என்னைக்கு பன்னெண்டு திருமுறையை அவங்க போற்றுகிறாங்களோ அன்னைக்கு தான் அவர்கள் உண்மையான சைவர்கள் என்று நான் போற்றுவேன் இல்லைன்னா அவன்லாம் சைவன் நல்ல ஆமா ஓடி போன சமணனே கடலடியே நிறை கொண்ட சிந்தையார்க்கும் அடியேன் துறை கொண்ட சம்பவம் சோதி தொன்மையிலே வாயிலான அரை கொண்ட வேல் நம்பி எடுவார்க்கடியேன் ஆறு ஊரன் ஆறு காலே கடல் சூழ்ந்தவர்களும் நடார்க்கடியேன் கடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை நடிகார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புரியதள் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போல் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புதிக்கும் ஆரூரன் ஆறு அம்மா காலே பத்தராய் பழிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடு மாறடி ஆர்க்க முடியேன் சித்தத்தை சிவன்பானே வைத்தார்க்கும்படியே திருவாரோ பிறந்தார் திருமையை கண்டு நேர பூசிய முனிவருக்கும் முழுநேறு பூசிய முனிவர்னா என்ன உடம்புல ஆடையே இருக்காது பொது இன்னைக்கு தருமபுரத்தில் இருக்கிறவங்க யாரும் பார்த்து இருக்க முடியாது நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சாமியார் இருந்தார் அங்க கீழே வேட்டியை விரிச்சு போட்டு இந்த வேட்டி மேல உட்கார்ந்துக்கிட்டு கௌபீரத்தை கட்டிக்கிட்டு முட்டை தலை அவருக்கு தலையிலிருந்து உடம்பு கூற அந்த விபூதியை பூசி விடுவார் இன்னைக்கு நான் பூசுவதற்கு தயாரா இந்த பாண்டிச்சேரியில் என்ன வந்திருக்காரு அவரு பூசுவதற்கு தயாரா தங்கர் பூசறதுக்கு தயாரா இல்ல இந்த பையன் தயாரா நெத்தியில விபூதி பூசறதுக்கே இவங்க யோசனை பண்றான் எங்க விபூ பண்றான் பூசிட்டு அப்புறமா வேட்டி கட்டிக்கிட்டு வருவார் அந்த சாமியார் இப்ப இல்ல அவரு இறந்துட்டாங்க இன்னொன்னு சொல்றேன் பதினைஞ்சு இட்லி இருபது இட்லி சாப்பிடுவாங்க ஆமா ஒரு தடவை இப்ப பண்டார் சந்திக்கு முந்தி இருந்தவர் அதற்கு முந்தி இருந்தவரா கொஞ்சம் இட்லியா இருக்கிறது போருமான்டாரு போறோம் அவரு தான் முடுநீர் பூசிய முனிவர் அவர் ஒருத்தரைத்தான் நான் பார்த்தேன் வேற முழுநேறு பூசிய முனிவர்களை நான் பார்க்கவே இல்லை யாரும் பார்த்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் கருமூர்ல இருந்தார் சாமியார் முழு நேரு பூஜிய முனிவர்க்கும் அடியேன் அப்பா அருள் மனிதனா வந்த ஒரு பூசல் வரிவடையால் மானிக்கும் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்ட எதுக்கு சொல்றேன் பெரியவங்க வாக்குல வந்த பெரியவர்கள் இப்பவும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நம்ம புண்ணியம் குறைச்சலா இருக்கு அதனால அவங்க வரல மறுபடியும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் உலகாண்ட தங்கனாக்கடியே திருநீரகண்ட துப்பான அடைந்துட்டதையன் இதை அதன் திருநாவனூர் அன்னவனாம் ஆரூரன் அடி மிக கேட்டு ஆரூரில் அம்மான் அன்பராக ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவும் சொல்ல தவறுறதே இல்லை தவற மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அரைப்பவுன்னு எனக்கு சம்பளம் அப்போ பதினஞ்சு பதினஞ்சு ரூ பதினஞ்சு ரூபாயோ முப்பது ரூபாயோ அப்போ பவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் பவுன் இவன் இந்த சாணியாருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சி போச்சு போறதுக்கு பவுன் முப்பது ரூபான்னு சொல்றாரு நினைக்கிறீங்களா பதினஞ்சு ரூபாய் விற்றதும் உண்டு பத்து ரூபாய் விற்றதும் உண்டு பத்து ரூபாய்க்கு ஐம்பது பவுன் விற்றாரு எங்க அப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆமா கோர்ட்டுக்கு போயே தொலைஞ்சாரு என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய சித்தப்பாவும் ஆர்ட்டுக்கு போயே தொலைஞ்சான் ஒரு வக்கீல் கூட வந்துருக்குறாரு இந்த விளக்கத்தின் ஒரு வக்கீல் தான் இல்லையா ஆமா வக்கீலுக்கும் டாக்டருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கே இன்னைக்கு காசு போத்தலை இல்லையா ஆக இதை சைவனாக பிறந்தவன் சொல்லணும் என்பது நியதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்காகவே இந்த நில உலகத்துக்கு வந்தார் என்பது அவரு மறுபடியும் வந்தார்னா வேற ஏதாவது பாடி வைப்பார் வர்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாரங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு எந்த யார் யார் தேவாரம் படிக்கிறான் தேவாரத்தை இழிவாக பேசலான் வரமாட்டாங்க போயிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதன் முதலாக பாடியது பித்தா பெரிசூடி என்று ஒரு அபூர்வமான தேவாரம் அது நான் தேவாரம் படிக்காததுக்கு முந்தைய இறந்தே நான் கேட்டு இருக்கிறேன் இருக்காங்கல்ல அப்பெல்லாம் தேவாரம் தான் வாசிப்பாங்க இப்போ சினிமா பாட்டு தான் பித்தா சூடி பெருமான திருவிட மருந்து ஊதி நான் கேட்டு நாயனக்கார் உள்ள முதல் இசை பேரஞ்சபத்து அவருக்கு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்க அப்படி மரியாதையான மனுஷன் அப்படி அதுதான் சுந்தரர் முதல்ல பாண்டது பித்தா புரைசூடி பெருமாளே மறவாதே என்பது என்று வருகிறது இந்த சில இடங்கள பாடிபிடுவேன் உளர்றார்கள் எதுக நோக்கி எத்தான் என்று வந்தது மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை den ran venne nallura rutray waiti verney den varney allu ி சுவாமிகள் எவ்வளவு பெரியவர் இந்த பதிய அடுத்தது திருநாபர் ஊர் அல்ல ஒரு ஊர் திருவதிக வீரட்டான அந்த ஊருக்குதான் போனார் திரும்பி திரு திருவதிக வீரட்டானத்துக்கு வந்தார் சின்ன வயசுதானே அப்பெல்லாம் கல்யாணம் எப்படி ஆயிருக்கும் அவரு ஆண்டவன பதினெட்டா பதினெட்டாவது வயசுலயே சுந்தரருக்கு மூவார் பதினெட்டாவது வயசுலயே ஆண்டவன் திருவிடியை சேர்ந்துட்டார் அப்ப அவர் கல்யாணம் பன்னெண்டு வயசுல இருந்திருக்கும் இல்லையா திருவதிய வீரட்டானத்துக்கு போனாரு திருவதிய வீரட்டானம் கோயில்லயும் ஊர்லேயும் கைத்தொண்டு செய்தவர் திருநாவுக்கரசர் கோயில்ல மாத்திரம் இல்லை வீதியிலையும் திருத்தொண்டு செய்யறது வீதியில அன்பர்கள்லாம் சுத்தி வரும்போது காலில் முள்ளு குத்தப்படாது நான் ஒருத்தர் திருவதிய வீரட்டானதுக்கு பாட போயிருந்தேன் கடவுளே கடவுளே ஒத்துக்கிட்டேன் பாடுறேன்னு பிரகாரத்தில் காலே வைக்க முடியல என்ன பாட கூப்பிட்டவர் என்னுடைய மாமனாரே கூப்பிட்டுருக்காரு கால் வைக்க முடியலையே நான் எப்படி பாடுவேன்னு சொல்லிட்டு இந்தாண்ட வந்துட்டேன் அவரு செருப்பு போட்டுங்கன்னு சொல்றதுக்கு அவரால் முறையில் ரொம்ப வைதிகமானவர் சரி நீங்கள் இங்கேயே இருங்க சாமி சுத்திட்டு வந்துடுவார் அப்புறம் பாடிக்கலாங்க கோராசுலேருந்து அடுத்த வருஷம் நீங்கள் நாலு பிரகாரமும் வர்றாப்புல நான் ஏற்பாடு பண்ணுறேன் அடுத்த வருஷம் சுத்தமாக அந்த கோயில் பிரகாரத்தை பண்ணி வச்சு இப்போ இந்த வருஷம் நீங்கள் சுற்றி வரலாம் காலில் ஒரு முள் குத்தாதுன்னு சொன்னார் போனேன் ஒரு முள் குத்தலை அப்படி வச்சிருந்தார் என்னுடைய மாமனார் அப்படி தொண்டு செய்தவர் நாவுக்கரசர் நாவுக்கரசர் கையினால அந்த கோயில் பூரா முள்ளு கல்லு இல்லாம செய்தார் வீதி பூரா செய்தார் அந்த ஊருக்கு போனார் சுந்தரர் ஐயோ இந்த ஊருக்குள்ள நான் போலாமா நாவுக்கரசர் கைப்பட்ட இடமாச்சே நான் அந்த ஊருக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில ஒரு மடத்துல படுத்து தூங்கினார் இறைவன் என்ன செய்தான் மற்றொரு இடத்துல பெரிய புராணத்துல சொல்லுவார் தவத்தால் வந்தவன் சுந்தரர் அப்படின்னு தவமே உருவானவன் சம்பந்தன் அப்படின்னு சேக்கிட சொல்லுவார் இங்க படுத்திருக்கிறாரு அவர் தலையிலே தன்னுடைய திருவடியை வச்சார் திருமால் தேடினா வருஷம் அந்த திருவடிய பாதாளம் ஏடின்கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படின்னாரு மாணிக்கவாசு அந்த திருவடியே இவர் தலையில அப்படி மெதுவா அப்படி வச்சார் தூங்கின சுந்தரர் விழித்து கொண்டு ஐயோ யார் யா அப்பெல்லாம் எலக்ட் லைட்டே கிடையாது கிடையாது நான் பன்னெண்டு வயசுக்கு மாயபுரத்துக்கு வந்தேன் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊர்லெல்லாம் லைட்டே எலக்ட் லைட்டே கிடையாது மாயபுரம் ரயில்வே சைடில் வந்து ஒரு சாரட்ச ஏழு மணிக்கு இறங்குனேன் இந்த எலெக்ட் லைட்டெல்லாம் எரிஞ்சது எங்கள் அப்பாவை கேட்டேன் இதெல்லாம் அப்பா இது என்னப்பா என்னமோ லைட்டு எரியுது அப்படின்னு இதுக்கு பேரு எலக்ட்ரலை அதனால இவர் சத்திரத்துல படித்திருக்கிறாரு அவன் கால் சிவன் வந்து கால்நடை இந்த திருவடியை சூட்டினா யாரையான்னு கேட்டார் வயசாயிட்டு பண்ணிட்டார் வயசாயிட்டுதான் அந்தண்ட போய் படுத்தாரு அங்கேயும் உதச்சாரு திருவடியை சூட்டினாரு யோ நான் அங்கேயும் திருவடியை சூட்டுற இங்க யார் யாருனாரு என்ன தெரியலையா உனக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு ஓஹோ சிவன் அப்பதான் அறியாத சாதியாரு அறிவினானாயமான நிகழ்வன் திருமால் தேடினா அந்த திருவடிய அது பாதாளத்துக்கும் கீழே எங்கேயோ போய்கிட்டே இருக்கு அவன் பன்றியாக தேடினான் தேடி காண முடியலன்னு மேல வந்துட்டான் பிரமன் மேல போனா அங்க ஒரு தாழம்பூ வந்தது ஏ எங்கிருந்து வரேன் சிவன் முடியிலிருந்து வர்றேன் எப்போ புறப்படா நான் எப்பவோ எந்த யுகாத்தனிலயோ புறப்படேன் இப்பதான் வந்துகிட்டு நான் பூமிக்கு எப்ப போவேன்னு தெரியலன்னா கீழே திருமால் இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து திருமுடிக்கு நான் பார்த்தேன்னு நீ ஒரு பொய் சொல்லி ஆஹார் ரைட்டுதான் கீழே வந்தான் திருமால் நின்றுகிட்டு இருந்தாரு பிரமன் முடிய பார்த்திட்ட தாழம்பு தாழம்பு சொல்லி முடிய பார்த்துட்ட திருமால் பண்ணம்பு பொய் சொன்னியா இனிமே நம்ம முடிக்க நீ வரமாட்ட போனா தாழம்பு இன்னைக்கு சாமி சாத்தறது தாழம்பு சாத்த மாட்டாங்க பூவை சாத்துறவங்க தாழம்பூவை சாத்த மாட்டாங்க இல்லையா அந்த பொய் சொன்னதுனால இப்பவும் பொய் சொல்லிட்டான்னா ஒருத்தன் அவனுக்கு போஷணம் கிடைக்காது பொய் சொல்லா வாய்க்கு போஷணம் கிடைக்காதுன்னா அதைத்தான் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ பிரம்மனுக்கு கோயில் கண்டியூர்ல ஒண்ணு ஒரு இடத்துல தான் இருக்கு பாக்கி எங்கேயும் கிடையாது ஆனா இருக்கு கோயில்ல இந்த தீர்த்தம் வந்து விழுது பாருங்க அந்த இடத்துல அவன் வச்சிருக்கிறாங்க அதனால பொய் சொல்லக்கூடாது ஹரிச்சந்திரான்னு ஒரு நாடகம் பார்த்தார் மகாத்மா காந்தி அதிலிருந்து ஒரு பொய் சொல்றதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் ஹரிச்சந்திராவை பார்க்குறான் எத்தனை பேரும் அப்படி இருக்கானா இல்லை மதுரைக்கு போனார் மகாத்மா காந்தி அங்கே ஒருத்தன் வேட்டி இல்லாமல் இடுப்பில் மாத்திரம் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு வந்தான் யாருன்னு கேட்டார் தான் ஆதி குடிகள் ஆதி இவங்க தான் இந்த பயிரிடுறவக அப்படியா நாட்டுக்கு பயிரில்ல எல்லாேருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு இவன் வேட்டி இல்லாமல் நிக்கிறானா ஏன் வேட்டியன்னு தூக்கி ஏறி இனிமேல் நான் சட்டையும் போடுறதில்ல மேலே வேட்டியும் போட்டுக்கிற இடுப்பில் வேட்டி மாத்த வந்தான் அப்படின்ட்டார் எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வரும் இல்லையா நான் காங்கிரஸ் காரணம் அல்ல நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லையா நான் காங்கிரஸ் காரணம் இல்லை ஆனால் மகாத்மா காந்தி எனக்கு மிகவும் பிடிக்கும் சத்திய சோதனைன்னு அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் நான் அதை நான் படிச்சிருக்கேன் மிக அருமையான புஸ்தகம் இல்லையா ஆங்கூட நினைச்சது உண்டு என்னமோ இப்போ மகாத்மா காந்தி இப்போ இப்போ மகாத்மா காந்தி எல்லார் கையிலையும் விளையாடுறார் இல்லையா நோட்ல போட்டுட்டான் அஞ்சு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு எல்லாத்திலையும் போட்டான் அதனால எல்லார் கையிலையும் எல்லார் வீட்லேயும் மகாத்மா காந்தி உலகிறார் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் காவ காங்கிரஸ்காரன்னு அல்ல அப்படிங்க மாத்திரம் உங்களுக்குறேன் ஆக அப்போதான் அந்த தம்மானை அறியாதங்க வண்டலூருக்கு பக்கத்தில் கச்சூர் ஆலக்கோயில்னு ஒரு ஊர் சுந்தரனுடைய சரித்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரமும் கிடையாது அறிவும் கிடையாது அந்த ஊர்ல வந்து பாடிவிட்டு பட்டினியாக பாடிவிட்டு அந்த மதல்ல சாஞ்சுக்கிட்டு படுத்திருந்தாருன்னு பெரிய புராணத்தை எழுதுறார் சேர்க்கிறார் மலை மேல ஒரு கோயில் இருக்கு மலைக்கும் கீழே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை திருத்தி கட்டினார் ஒரு சாமியார் அவரு சித்தர் செம்ப பொன்னாக்குவார் அவர் நிறைய பொண்ணு வச்சிருக்காங்க அவரை கொண்டு விட்டான் சமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளதான் அவருடைய சமாதி அங்க இருக்கு தெரியும் பார்த்தீ மேல சமாதி மேல விருந்திட்டநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க வளர் பார்த்துருக்கலாம் அந்த ஊரில் பாடிவிட்டு பசியாக இருக்காரு சுந்தரர் பக்கத்தில் இருந்தவன் எல்லாம் போய் கொஞ்சம் ரெண்டு தோறு வாங்கிட்டு விட அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் ஹோட்டல் கிடையாது எனக்கு தெரிஞ்சே ஹோட்டல் கிடையாத இப்பதான் இந்த ஹோட்டல்லாம் பெருத்து போச்சு இல்லையா ஆ என்னென்னத்தையோ போட்டு அவன் வாரியர் சொல்வார் கிளப்புன்னு அதுக்கு பேரு இந்த நா இந்த உலகத்தை விட்டு கிளப்பி விட்டுரும் எங்க ஊர்ல இட்லின்னு ஒரு ஆட்சி போட்டு விற்பாங்க வடைன்னு ஒரு ஆட்சி போட்டு விற்பாங்க வீட்டில் இல்லாதவன் அங்கே போய் சாப்பிடுவான் இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இல்லாதவனாக போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருக்கான் மனைவி இருந்தும் மக்கள் இருந்தும் வீட்டில் அவனுக்கு இட்லி போட்டு கொடுக்காம அவனை அவன் ஹோட்டலுக்கு போகிறான் எத்தனையோ பேரை நான் அப்படி பார்க்கறேன் ஏன் வீட்டில் இருக்கிறவங்க சரியா இல்லை ஆனால் அவன் ஹோட்டலுக்கு போகிறான் சாதம் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்ப யார் வீட்டுல போனாலும் யாருமானாலும் வாங்கி சாப்பிடலாம் இருந்திருக்கும் போல நினைக்கிறேனா வித்தியாசம் இப்பதான் இந்த அநியாயம் இல்லையா படிக்கும்போதே என்ன ஜாதினு கேட்டுப்படுறானு இல்லையா எதுக்கு இந்த உதவி தொகுதிக்காக ஜாதியை மாத்தி எழுதுறும் என்னமோ அக்கிரமும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் சாப்பாடு வாங்க போனவன் வரல அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார் என்னப்பா பசிக்குதான்னு கேட்டார் ஐயோ நான் பசியாக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாரு சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் உண்டு சாதம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்பெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க பொழுது எனக்கு தெரியும் சிதம்பரத்தில் ஒரு சாமியார் இருந்தார் நிர்வாணம் அந்த சாமியார் உடம்பு இவ்வளோ பெருசிருக்கும் நான் சிதம்பரத்தில் படிக்கும்போது அங்கே அவர் இருந்தார் தெருவிலே நடந்து போவார் இவ்வளோ பெருசிருப்பார் காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு தான் அவர் சாப்பிடுவாரு பாக்கி இன்னும் சாப்பிட மாட்டார் இந்த வீட்டில் போய் இப்படி கையை இப்படி நட்டுவாரு இவ்வளவு போட்டாலும் அதை பின்னிட்டு போயிடுவாரு இவ்வளவு போட்டாலும் பின்னட்டு போயிடுவாரு அதனால இந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சாதத்தை நல்லா உருட்டி இவ்வளவு பிரிச்சு அவர் கையில் வச்சிருவாங்க அதை அப்படியே சாப்பிட்டு விட்டு உடம்புல தொடச்சு விட்டு பக்கத்துல சாக்கடு தண்ணியை குடிப்பார் நான் பார்த்திருக்கிறேன் நான் பார்த்திருக்கிறேன் நான் சேம்பரத்தில் படிக்கும்போது நான் டவுன்ல தங்கியிருந்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கிழக்கு கடைசியில மியூசிக் காலேஜ் அங்க போவேன் தூக்கம் வந்ததுன்னா நடு ரோட்ல படுத்திருப்பார் கார் காரணம் வர யாரும் வந்து எழுப்ப மாட்டாங்க அவரை கார் வந்துன்னா பக்கத்தில் ஒதுக்கி கொண்டு போயிடுவானு தவிர இவர் எழுப்ப மாட்டான் இவருக்கு தூக்கம் முடிஞ்சு எழுந்தி போவார் அவ்வளவுதான் ஒரு நாள் திடும் சாமியார காணும்னம்னு சொன்னதுதான் அன்னை இன்னை வரைக்கும் அவர் எங்க போனாருன்னு யாருக்குன்னு தெரியாது எங்கெங்கயோ சொல்லி தேடி பார்த்தாங்க அவரை இந்த கஸ்தூரிபா கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது அங்க ஒரு துணிக்கடை பூ இருக்குன்னு நினைக்கிற அவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் பெரிய பணக்காரர் அவர் போரிசுலாம் சொல்லி எங்கெங்கயோ தேடினாரு அவர கிடைக்கல அந்த சாமியார் எங்கயோ மறைந்து விட்டார் ஆமாம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு இவ்வளவு சோறு வாங்கிட்டு வந்தார் அங்கிருந்து சோறு வாங்க போனவன் மெனக்கிட்டு போனவன் வரல பரமசிவன் போய் ஒரு ஒரு அவன் நினைச்சான்னா எங்க போனாலும் எவ்வளவு வாங்க முடியும் இல்லையா ஆமாம் தோரை உண்டாக்குறவனே அவன் அவன் நினச்சான்னா எங்கே நாலும் கொண்டு வர முடியும் இல்லையா நான் இவனை அது கொடுத்தா சாப்பிட்டா இரு பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் யாரா கொடுத்தவன்னு அப்படி பார்த்தார் குற்ற குட்டை அடிக்கிட்டார் சொல்லுவாரு வேடிக்கையா ஏய்யா இந்த பரமசிவன் போய் வெளியில போய் தோறு வாங்கிட்டு வந்தாரு தான் மடப்பள்ளியில் போய் ஒரு பட்டா கொண்டு வரலாம்ல அப்படின் மடப்பிள்ளை இருக்கிற சாதம் சிவனே சாப்பிட்றதுக்கு அப்புறம் இல்லை அதுல கல்லும் மண்ணும் இருக்கும் அதை சாப்பிட முடியாது இவன் பாட்டுக்காரன் இவனுங்கின்றது இந்த சோர்னு தான் வெளியில போய் வாங்கிட்டு வந்தார் கோயில் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அதை மனிடம் சாப்பிட்ற அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மொழிப்பா ஆமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தோறு கொடுத்தமே யார்றான்னு பார்த்தாரு பார்த்தோன்னு காணும் கல்யாணத்துல வந்து தன்னை தடுத்தாட்கொண்ட கிழவன் தான் இங்க வந்திருக்கிறான் தெரிஞ்சது அற்புதமான பதிகம் ஒண்ணு சொல்றாரு ஓரி கதற deenu <speaking> elbani <in Spanish> பிச்சைக்கு போனான் அதுதான் பிச்சாண்டன ரூபம் கோயில் இருக்கிறது அது தார்காவனத்து மகரிஷிகளுடைய பத்தினிகளுடைய ஆடவத்தை அடக்குவதற்காக பிச்சைக்காரனா போனான் இங்க அப்படி இல்லை இங்க யாருக்கும் ஆணவம் இல்லை ஆணவத்தை எல்லாம் விட்டு விட்ட சுந்தரர் தான் இருக்காரு அதுவே ஆமாறு அன்னைக்கு போனேன் அதே மாதிரிதான் இங்கேயும் வந்தியா அப்படின்னு கேட்கல அதுவே ஆமாறு இதுவோ ஆலோய கொண்டாந்து கொடுத்த சாப்பிடுவாரா என்னடா பரமஸ்வனே கொண்டாந்து போட்டாண்டா உங்களுக்கு சொல்லி வைக்கிற இத்தனை பேருக்கும் சாப்பாடு யாரு போடுறா யாரா ஒருத்தரை போடுறாங்க முடியுமா போடுவானாட்டான் நடக்காது ஆமா தர்மஸ்தாலாவில் எல்லாருக்கும் போடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு போடுறான் போடுறான் வடலூர்ல போடுறாங்கன்னு சொன்னாங்க நான் பார்க்கல இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற கேட்கணும் நீ பாத்துக்கீங்களா போய் சாப்பிட்டுருக்கீங்களா சுவாமி ஆரம்பிச்சு வச்சது பசி பசி ஆற்றுதல் தான் சாமியினுடைய முக்கியமான நோக்கம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு படுத்திருந்தார அந்த ஏழு கிணறுல ஐயோ பசிக்குதுன்னு ஒருத்தன் கத்தனா ஐயோ இவர் எந்த கத்த ஆரம்பிச்சுட்டாரு ராமலிங்க சுவாமி நெறியில இருக்கிறவங்க தான் பசி ஆற்றுதல் அப்படின்னு தான் இந்த வடபணித ஒரு சாமியார் இன்னமூன்று பேர் அங்கே ஒரு சாமியார் இருக்காரு ஏன்னா மத்தியானத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேரை அறுபது ராத்திரில சாப்பிட்றான் ஏனாம் வைத்தியம் பார்க்குறான் என்னென்னமோ பண்ணுறார் இந்த சாமியார் சாமியார் மாதிரியே முக்காட்டுலாம் போட்டுக்கிட்டு இருப்பார் இந்த நெசப்பாக்கம்னு இங்கே வட பண்ணிகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருங்களா பார்த்ததுங்க அவர் எங்கள் ஊருக்கு கூட வருவார் நான் கூட ரெண்டு மூணு தடவை அங்கே பாட போயிருக்கேன் இத்தனை பேருக்கும் சாப்பாடு அவன்தான் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமா ஒரு சமயம் தர்மபுர மடத்துல எனக்கு ரெண்டு வேலை தான் சாப்பாடுன்னு எனக்கு சொல்லிட்டாங்க அது கதையெல்லாம் வேற அது அப்புறமா பாத்துக்கும் காலையில சாப்பாடு கிடையாது மத்தியானம் சாப்பாடு ராத்திரி சாப்பாடு தான் நீ தேவாரம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் வயசு எனக்கு இருபது நல்ல வயது முட்டை திங்கிற வயசு நான் என்ன பண்ணுவேன் காலையில இருந்து பட்னியா கிடக்குனும் ஒரு மணிதான் சாப்பாடு இப்படி ஒரு மாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பசி என்னால் தாங்க முடியல யாருக்குமே தாங்க முடியாது வயசு இருபது வயசுல எப்படி தாங்க முடியும் தாங்க முடியாது என் கூட படித்தவன் ஒரு டிரைவர் எத்திராஜில் நாய்டுன்னு அவனுக்கு பேரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுவான் அவன் டிரைவரானா நான் மடத்துக்கு வேலைக்கு போனேன் அவன் ஒரு நாள் என்னை பார்த்துட்டு ஏண்டா இப்ப எனக்கு சின்ன பிள்ளையில கோபாலுன்னு ஒரு பேர் உண்டு ஏண்டா கோபாலு நான் தேவாரம் போறேன்னு போனேன் எப்படி என்ன செய்துக்கிட்டு இருக்க அப்படின்னாரு கேண்டா மடத்துல ரெண்டு வேளைதான் சாப்பாடு போடுவேன் சொல்லிட்டாங்க ஒருவேளை பட்னியா கிடக்கிறேன்டா அப்படின்னு அவனுக்கு என்ன தலைவி அவன் நாயுடு நான் முதலியார் எனக்கும் அவனுக்கு என்ன ஒக்க போட்டு ஆக்கி இருக்கு ஏண்டா பட்னியா கெடுக்கற அப்படின்னு கேட்டான் ஏண்டியா பட்னி கெடுக்கற நான் தரேடா காசு நீ காலையில இட்லி சாப்பிடுற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பெல்லாம் அந்த ரூபாய்க்கு பதினாறு அணா இந்த பத்து பைசா இருக்குல்ல ரவுண்ட இப்ப பத்து பைசாவே கிடையாது போல் இருக்கு பத்து பைசா இருக்கா இல்ல கிடையாது பத்து பைசா மதிப்பே இல்லை அதுக்கு ஒரு சாமான் வாங்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் போனா பத்து ரூபாய்க்கு கூட ஒன்றும் வாங்க முடியாது இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இந்த ஒரு அணா காலா ஒரு தம்பிடி இப்படி எல்லாம் இருந்தது வெள்ளைக்காரங்காலத்தில் அதெல்லாம் இப்ப நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா அந்த பதினாறு அணா அவன் மடியில் வச்சிருந்தான் எதுக்காக வச்சானும் என்ன பண்ணா மடியை திறந்து இந்தாடா பதினாறு அணா இருக்கு இதை வச்சுக்கோ அப்பெல்லாம் இந்த கை அகலத்தில் ஒரு இட்லி கிடைக்கும் காலணா இந்த கை அகலத்தில் ஒரு இட்லி இருக்கும் அது காலனா இவ்வளோ பெருசு நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அண்ணாமலை தோட்டத்தில் ஒரு காபி ஹவுஸ் அப்படின்னு ஒரு போயிருக்க தெரியல அதுல ஒரு தமிழர் காபி சாப்பிட்டா நாலு நாலு மணி நேரம் வாயில கமா கமா கமா கமா கமான் இருக்கும் அந்த காபி ஹவுஸ் காபி ஒரு அணா ஒரு அணா எல்பி யாரா அப்பாங்க இருந்தாங்க இந்த அட்வை அட்வைசரி கமிட்டியில் அவங்க தான் முதல்வர் மியூசிக் காலேஜ் அட்வைசரி கமிட்டியில் எல்பி கேஆர் தான் இதாக இருந்தாங்க இந்த பதினாறு அணாவை கொடுத்தான் அப்போ என்ன ஆகலாம் பதினாறு ரெண்டு ஒரு மாதத்துக்கு சாப்பிட்லாம் இந்த ஒரு பத்து நாள் சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு காலையிலையும் உனக்கு சாப்பாடு உண்டுன்னு எனக்கு மடத்தில் சொல்லிவிட்டாங்க அவனுக்கும் எனக்கும் என்னர்பு பதினாறு அணாவை கொடுத்தான் அந்த பதினாறு அணாவை நான் திருப்பி கொடுக்கவே இல்லை அவனும் செத்து சிவலோகம் போய் சேர்ந்துட்டான் இன்னைக்கும் நான் அவனை நினைக்கிறேன் பார்த்தீங்களா எத்தர்ராஜன் நாயுடுன்னு பெரியதுனு அவன் செத்து சிவலோகம் சேர்ந்துட்டான் இல்லையா ஆமா யாரோ போடுறான் ஆமா ஒரு நாள் தீர்காழி வழியாக குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருக்கு போறார் நடந்து நடந்து தானே போகணும் சுவாமிகள்லாம் பெரிய சமுதிரம் ஒருத்தருக்கு தானே பல்லக்கு பாக்கி பேர்லாம் நடந்து போனாங்க நடந்து நடந்து நடந்து நடந்து போய் தேவாரம் பாடித்தான் தேவாரம் பாடித்தான் இந்த சைவ சமயத்தை வளர்த்து வச்சாங்க ஆமா நீங்க சைவ சமயத்தில் இருக்க நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட்டு தேவார திருவாசகத்துல இழிவா பேசுறாங்க ரொம்ப தப்பான விஷயம் ஆமா அத நான் ஒத்துக்க மாட்டேன் ஏழு தினமோக்கும் ஒத்துக்க மாட்டேன் நடந்து போனார் போகும்போது எப்படி போனாருன்னு சேக்கீடு சொல்றார் பஞ்சாட்சிரத்தை சொல்லிட்டு நடந்து போனார் ஐயா நமஸ்வாய் நமஸ்வாய் கால் சுடுவோம் இப்ப நாமண்ணா என்ன பண்ணுவோம் வெயில் நடந்துட்டு <yours colors> ஒரு மூட்டை சாதம் ஒரு குளிர்ந்த தண்ணீர் எழுதி வைக்கிறார் சேர்க்கிறார் சாதாரண தண்ணீர் குளிர் தண்ணீர் பானையில ஊத்தி குளிர் ஊட்டி வச்சா குளிர்ந்த தண்ணீர் ரெஃப்ரிஜிரேட்டர் மெட்டர்ல வச்சாக்க அது குளிர்ந்த தண்ணீர் ஐஸ் வாட்டர் இல்லையா ஆமாம் இந்த குளிர்ந்த தண்ணீரையும் வச்சுக்கிட்டு ஒரு மூட்டை சோறும் வச்சுக்கிட்டு இருந்தான் வாய வாய வாய சாப்பிடுறியா இப்படிதானே கூப்பிடுறான் அந்த தர்மஸ்தாலாவில் தர்மஸ்தாலா போயிடுறீங்களா வாங்க வாங்க நான் அந்த ஷேட்டை பார்க்கணும்னே போனேன் அப்புறம் யாரோ ஒரு சாமியார் வந்துருக்கிறாரு உங்களை பார்க்கணுமா இப்படி தான் சோறு போடுறீங்களே இப்படி தர்மம் யார் செய்வான்னு கூப்பிடு அப்படின்னு தர போனேன் சொன்னேன் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க கடமை ஆண்டவன் போடுறோம் அப்படின்னு தர ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்க அனுமதிக்கல ஒரு நிமிஷம் தெரியுமா சொல்ற பாருங்க வரும்போது தர்மஸ்தாலாவில் தவறாம பெயுது என்ன காரணம் தர்மம் மூட்டை சோத்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்து கிழமை ஓலையை கொடுத்து ஆண்டு கொண்டவனும் அவன்தான் தலையில் திருவடியை சூட்டினவனும் அவன்தான் குருகா ஊர் இந்த இங்கே சோறு கொடுத்தவனும் அவன்தான் அங்கேயும் ஒரு கிழந்த கிழவன் தான் உட்காந்துருக்குறான் கேப்பா சாப்பிட்றிய புளியஞ்சாதம் இருக்கு தேங்காய் துவையில் இருக்கு அப்பளம் ஒருத்த வச்சிருக்கிறேன் சாப்பிடறியான்னு யார் தான் மாட்டேன்னு யாராக மாட்டேன்னு சொல்லுவேன் சாப்பிடு குளிர்ந்த தண்ணீர் வச்சிருக்கிறேன் குடி குடி அப்பெல்லாம் தண்ணீர்ல எந்த விதமான நச்சு பொருள்களும் கிடையாது இப்ப நச்சு பொருள்களை நாம தான் உண்டாக்கி இருக்கிறோம் ஆமா இப்ப என் வீட்டுல இருக்கு அது சுத்தமான தண்ணீர் ஆமா என் வீட்டுல இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கு சுத்தமான தண்ணீர் அதைத்தான் நான் உபயோகப்படுத்துறது ஆமாம் பஞ்சாயத்து போர்டிலிருந்து வர்ற தண்ணியிலே என்னென்னமோ வருது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சொன்ன தப்பாக போய்டும் நான் சொல்ல மாட்டேன் சாப்பிட்டாரு எப்போதுமே இந்த சாப்பிட்ட ஒன்று கொஞ்சம் தூக்கம் வரும் படுத்து எல்லாரும் தூங்கிட்டாங்க வந்தவர் இந்த சோத்த குடுத்து அவரு கடமை முடிஞ்சது போயிட்டாரு முடிச்சு பார்த்தாரு வெயில் வந்த கிழமையும் காணும் இந்த கொட்டகையும் காணும் இந்த தண்ணீர் குடுத்த பானையும் காணும் இந்த சோத்து மூட்டையும் காணும் இல்லை அப்படியா நீ வந்தியா இப்ப நாமண்ணா என்ன சொல்லுவோம் யாரோ கேட்டு பையன் தான் புளியஞ்சாதம் கொடுத்தான் தண்ணி கொடுத்தான் இப்படி நீ செய்வாய் என்று எனக்கு தெரியாதே பித்தரே என்று உண்மை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை வாணிக்கே குறுகாவூர் வெள்ளடனியன்றே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பாட்டு சொல்றார் பாடுவார் பசி தீர்ப்பாய் பாடுவார் பசித்தி இருப்பாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்றும் வேண்டாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் வேலையை விட்டு விளையிட்டேன் தருமபுரி இடத்துலேருந்து வேலையை விட்டு விளையாட்டு நான் தருமபுரம் சாமிநாதனாகவே இருக்கேன் அது வேற அது சமாச்சாரம் வேற அது அப்புறமா பார்த்தோம் சாப்பாடு அவங்களா போடுறாங்க ஒரு வாரத்துக்கு வந்தி நாகர்கோவில் இருந்து ரெண்டு பேரும் என்னை பார்க்க வந்தாங்க சக்தி விகடனில் என்னை பத்தி எதிர்க்கும் பிறகு அதை பார்த்துட்டான் நீங்க தர்மபுரம் சாமி தான் போய் தர்மபுரத்தில் நீங்க இல்லைன்னு பேசிக்கிறாங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பட்டுக்கணும் கொடுக்குறாங்கல்ல அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கறதும் கிடையாது நான் குடுக்கறவன் கோயில் நாற்பது வருஷமா அவன் சாப்பாடுதான் சாப்பிட்டு இருக்கேன் கோயில்ல போய் பாடுவீங்க தெனங்கோவில் போய் நிச்சயமா பத்து பாட்டு பாடுவேன் தவறுனா ஐம்பது பாட்டு கூட பாடுவேன் புத்தகத்தில் கூட எழுதி இருந்தான் தவறவே மாட்டேன் இன்னைக்கு கூட எங்க ஊர் கோயில்ல இருபது பாட்டு தோன்ன கந்த கோட்டம் வந்து பாட்டு தோன்ன அந்த ஆண்ட உட்காந்து பாடு அதுக்கு ரெண்டு காசு காசு கொடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருது அந்த புண்ணியம் இங்க பாருங்க இந்த பாட்டு தான் எனக்கு சாதம் போடுது இந்த கோயில் போய் நின்று பாடுற பாருங்க அவன்தான் எனக்கு காசு ஆமா யார்ட்டி எனக்கு காசு பாண்டிச்சேரியில் ஆயிரம் ரூபாய் என்னைக்காவது கேப்பா கேட்டாலும் போய் சொல்லி இருக்கிற ஆமா அதான் அவர் சொல்றாரு பாடுவார் பசிச்சி இருப்பாய் आडू आरपसिते प रारव आरविलीगले தேவாரத்தில் ஒண்ணு கோயிலுக்கு விளக்கு போட்டால் என்ன புண்ணியம் கிடைக்கும் கோயிலுக்கு மலர் போட்டால் என்ன புண்ணியம் கிடைக்கும் கோயிலை கூட்டி மெழுகுனால் என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் சொல்றது அப்பர் கோயிலுக்கு பாட்டு சொன்னானே ஆனால் அதுக்கு அளவு கிடையாது அவ்வளவு அருள் கிடைக்கும் எழுதி வச்சு இத நான் படிச்சேன் படித்ததோடு இல்லை என்ன இந்த வழியில திருப்பி விட்டவர் அருணந்தை தம்பிரான்னு ஒருத்தர் திருப்பந்தாள் மடத்துல காசி மடத்து அதிபராக இருந்தார் அவரு கோயிலுக்கு போய் பாடுவாரு ஆமா போதி நெத்தீனா நல்ல பாடுவார் அவர் தான் என்ன பாட சொன்ன சொல்லும் போது சொன்னாரு காசுக்கு மாத்திரம் பாடாதே கோயிலுக்கு போய் சாமிக்கு கடவுளுக்கு பாட்டு சொல்லு எத்தனை பேர் சொல்லுவான் சொன்னான்னா ஒரு பட்டம் அதுல இருந்து நான் கோயிலுக்கு போக தவறதே இல்லை பாட தவறவும் மாட்டேன் ஆமா யாரோ போட்டுக்கிட்டே இருக்கிறான் சோறு எனக்கு ஏன் அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன் கண்டா என்னார் அவர் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எனக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா சாப்பாடு அவன் போடுறான் அதைத்தான் அவர் சொன்னார் பாடுவார் பசு தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளை வாய் ஓடுநன் கடலாக உன்பதிக்கு உடல்வானே காடு நல் இடமாக கடியிரு நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளி என்றே திருவாரூருக்கு பக்கத்தில் குண்டையூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் நிலச்சுவார்ந்தார் அவர் தெனந்தோறும் என்ன பண்ணுவாரு ஒருபடி அரிசி அவர் இருந்தது குண்டையூரில் இவர் இருந்தது திருவாரூரில் தேனாம் ஒருபடி அரிசியை அவர் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வரான் அவர் நிலம் விளையாம போயிடுத்து அப்போ சாமிகிட்ட சொன்னாராம் சாமி இந்த மாதிரி நான் சுந்தரம் இருக்கு தேனாம் ஒரு படி அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என் நிலம் விளையில அப்படின்னு ஒரு நெல் மலையவே கொட்டிவிட்டான் இதை எடுத்து கொண்டு சுந்தரட்டை கொண்டி கொடுத்து சுந்தரட்டை போய் சுன்னாரு மலையே கொடுத்துட்டா அதை யாரு எடுத்துக்கிட்டு வர்றதோ என்னால போய் பார்த்தாரு சுந்தர கேட்டாரு இந்த ஒரு படி ரெண்டு படினா நான் தூக்கிட்டு போயிடுவேன் நெல்லு மலையை கொட்டி வச்சிருக்கிறேன் என்னால் முடியாது எனக்கு ரெண்டு ஆளும் கொடு உன்னதான் பூதங்கடங்கள்லாம் இருக்க கொடுத்து கொண்டாது எடுத்து போடணும் உடனே ஒரு பாட்டு நீள நினைந்தடியேன் நீள நினைந்தடியேன் உபை நிறும் கைதொழுவேன் பாதியோர் பெண்ணை வைத்தாய் படறிஞ்சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அதை நீயும் அருதி என்றே கோதில் பொழிபிடி குண்டையோர் சில நெல்லு பெற்றேன் சில நெல்லுன்னா மலை மாறி கொடுத்திருக்கிறான் சில நெல்லு அது நமக்குதான் அவனுக்கு சில இல்லையா நல்லு பெற்ற அற்புதனை அவை அட்டித்தரப்படி திருமூகுண்டத்துக்கு போனார் மெய்யை முற்றப்பொடி பூசி என்று ஒரு பதியம் பாடினார் நேரம் இல்லாமல் இதை பன்னெண்டாயிரம் பொண்ணு கொடுத்தான் பன்னெண்டாயிரம் பவுன் கொடுத்தான் இல்லையா இல்லையா செட்டி நாட்டு அரசர் ராஜா ராமசாமி லட்ச ரூபாய் கொடுத்தாரு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு அன்பர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் எனக்கு யாரோ கடவுள் கொடுக்க சொல்றான் பன்னிரண்டாயிரம் பொன் கொடுத்தார் அந்த பொண்ணைதான் இதை தூக்கிட்டு என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்திலேயே போட்டுட்டார் அது திருவாரூர்ல அவருக்கு கிடைத்தது என்று வரலாறு வரலாறு மாத்திரம் இல்லை நம்ம இப்போவும் பாடினா அவன் பன்னெண்டாயிரம் பவுன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் பன்னெண்டு பவுன் கொடுக்காட்டி போனாலும் பன் பன்னெண்டு பவுனாவது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இல்லை சொன்னால் ஒரு பவுனாகனு கொடுத்து விடுவான் இல்லையா ஆமாம் அவன் இல்லை என்று சொல்லாதவன் அவன் அவருடைய அடியார்களும் இல்லை என்று சொல்லாதவர்கள் இல்லையா இல்லையே என்னாத ஏற்பகிக்கும் அடியும் கடவுளை பாடுகிறவனுக்கு எந்த குறைவும் இருக்காது என்பதை சொல்றார் கடைசியாக அவர் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே இந்த உடம்போடு யானை மேல் சென்றார் என்று வரலாறு இந்த அற்புதமான தேவாரத்தை எத்தனை தடவை படித்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அது இனிக்கும்